الله இதயத்தை இருக வைத்துவிடும் மக்களில் அல்லாஹுவை விட்டு மிக தூரமாக விலகி நிற்பவர் இறுகி போன இதயத்தவர்தான் என நபிஹல்ல அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு நான்கு ஒன்று ஒன்று